ஒருவர் இருந்த பள்ளிவாசலில் இருந்து வெகு தூரமான ஆனாலும் தொடுகைக்கு எப்போதும் அவர் தவறியதில்லை அப்போது அவரிடம் இருளிலும் மேடான பகுதியிலும் ஏறி செல்வதற்காக கழுதை ஒன்றை நீங்கள் வாங்கலாம் தானே என்று கேட்கப்பட்டது அப்போது அவர் பள்ளிவாசல் அருகில் என் வீடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை பள்ளிவாசலுக்கு நான் நடந்து செல்வதற்கும் எனக்கு நற்கூல் எழுதப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று கூறினார் அப்போது நபிசல்லு அலிஹிவாசலம் அவர்கள் அல்லாஹ் அவை சேர்த்து உமக்கு எழுதுவானாக என்று துவா செய்தார்கள்